செலுத்திக் கொண்டிருந்தார் அப்போது நபிசல்லாகவும் அனசல்ல வாகனத்தின் முதுகில் மேல் இடம் உள்ளவராக ஒருவர் இருந்தால் வாகன வசதி இல்லாத ஒருவருக்கு அதை ஒதுக்கட்டும் ஒருவரிடம் பயண உணவில் மீதம் இருந்தால் வருக்கு என்று ஒவ்வொரு தனித்தனி வகைகளாக பிரித்து நபிசல்ல கூறினார்கள் மேல்மிச்சமாக உள்ள எதுவும் நமக்கு உரிமையானது அல்ல என்று நாங்கள் என்னும் அளவுக்கு கூறினார்கள் ஒன்று ஏழு